நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமரு துளிக்காக உங்கள் அலுவலும் பார்ப்போம் அரிப்பு ஏற்பட்டா அதை குப்பை மேனியிலை போக்கிடும் சளி இருமல் குளிர் காய்ச்சல் தொண்டைக்கட்டு இதெல்லாமே குப்பை மேனிலை போக்கக்கூடியது பூரான் எலி வண்டு இதெல்லாம் கடிச்சதுன்னா இந்த குப்பை மேனி இலையோட உப்பு மஞ்சள் கலந்து அரைச்சு விஷக்கடிவாயில் அந்த இந்த பற்றா இதை பூசிட்டு வந்தோம்னா விஷத்தை முறிக்கக்கூடியது இரத்தத்தை சுத்திகரிக்க கூடியது இரத்த சோகையை நீக்கக்கூடியது குப்பை மேனி இலை குப்பை மேனி இலை வந்து பத்துலேந்து பதினஞ்சு வரைக்கும் தான் எடுத்துக்கணும் நிறைய இலை சேர்த்துக்க கூடாது இது மூலத்தை போக்கக்கூடியது பௌத்திர கட்டியை நீக்கக்கூடியது சர்ஜனை எல்லாம் பண்ணி பௌத்திர கட்டி வந்து எடுப்பாங்க ஆனா நம்ம இந்த குப்பை மேனிலேயே செஞ்சு ஒரு நெல்லிக்க அளவு மதியம் இரவு அத வந்து சாப்பாட்டுல போட்டு சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா ஒரு ஏழு நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டோம்னா இந்த பௌத்திர கட்டி இருந்தாலும் சரி மூலம் இருந்தாலும் அதெல்லாம் நீக்கிடும் குப்பை வந்து நமக்கு மார்பு சளியையும் வயிற்றுல உள்ள பூச்சிகளையும் நீக்கக்கூடியது சின்ன குழந்தைங்களுக்கு அதை சூப்பா வச்சு கொடுத்தானா வயிற்றுல உள்ள பூச்சிகளை மட்டும் போக்காது ஒரு அஞ்சம் அளவுக்கு கொடுத்தா போறோம் வயிறு உபுஷம் பசியின்மை இதெல்லாம் இருந்தாலும் அதையும் போக்கக்கூடியது நம் தலையில உள்ள பொடுகு பேன் இது எல்லாத்தையுமே போக்கக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்